வணக்கம் அக்டோபர் ஐந்து இரண்டாயிரத்தி பதினெட்டு நெற்றினையின் பொது அறிவு குவியலுக்காக கந்தர்புகோட்டை கருப்பையா நேற்றைய கேள்விகளுக்கான பதில்கள் ஒன்று இந்தியாவில் முதல் அணுமின் நிலையம் தாராபூர் என்னமிடத்தில் தொடங்கப்பட்டது இரண்டு கிளிஜோசிய முதலில் தோன்றிய இடம் பர்மா அதாவது இன்றைய மியான்மர் மூன்று இந்தியாவில் முதல் திரைப்படக் கல்லூரி சென்னையில் தொடங்கப்பட்டது நான்கு ஆக்ஸ்போர்ட் அகராதி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு லண்டன் நகரில் வெளியானது இனி இன்றைய கேள்விகள் ஒன்று எழுபத்தி சுதந்திர நாளை ஒட்டி எந்த மாநில அரசு கண்டிவிலகு என்ற கண் பராமரிப்பு திட்டத்தை தொடங்கியுள்ளது இரண்டு போக்குவரத்து துறையில் தனியார் நிறுவனங்களை உருவாக்குவதற்காக எந்த போட்டியை நிதி ஆயோக் அமைப்பு தொடங்கியுள்ளது மூன்று நாட்டிலேயே முதல் முறையாக ட்ரெயின் ஏற்றின் வகை ரயில் பெட்டிகளை உள்ள தொழிற்சாலை நிறுவனம் எது நான்கு சாரா பொருட்கள் ஏற்றுமதி மேம்பாட்டு ஆணையத்தின் புதிய தலைவர் யார் மீண்டும் நாளை சந்திப்போம் நன்றி